ஊ அவர்களால் ஏற்படும் சிரமத்திற்கு பொறுமை கொள்ளவும் நோயாளிக்கு நல்ல உபதேசம் செய்வதும் விரும்பத்தக்கது குற்ற தண்டனை பெற்று மரணத்தை நெருங்கியவர் சம்பந்தமாக நல்லுபதேசம் செய்வது விரும்பத்தக்கது